குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே இப்பிரபஞ்ச வாழ்க்கை மிகவும் வியப்புக்குரியது அதிசயமானது அதுபுதமானது இப்பிரபஞ்சம் எத்தனை காலமாக இருக்கிறது என்றும் காலத்தின் தன்மையையும் நம்முடைய சிற்றறிவால் முற்றிலும் அறிந்து கொள்ள இயலாது வேதங்கள் படைப்பை அநாதி அனந்தம் என்று உபதேசிக்கின்றன ந ரூபமசேக தோபலே நாந்தோ நாதிர் நச்சசம்பிரதிஷ்டா என்று பகவான் பகவத்கீதையிலே உபதேசம் செய்திருக்கிறார் அதாவது இதன் தன்மை இத்தகையது என்று முற்றிலும் கூற எவராலும் இயலாது இதற்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை இது நிலையானதும் இல்லை ஓயாது மாறிக்கொண்டிருப்பது விளக்க முடியாதது விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை இம்மூன்று நிலைகளையும் ஆராய்ந்தால் இந்த உண்மை விளங்கும் இப்பிரபஞ்சம் முடிவற்றது தொடக்கமற்றது நிலையற்றது இத்தகைய பிரபஞ்சத்தில் எண்ணற்ற தன்னுணர்வுகளோடு இருக்கின்ற நாம் மனித உடலில் தாற்காலிகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் மனித இனத்தின் துவக்கத்தை காண முயல்வது அறியாமையே ஆகும் பெருதற்கரிய மனித உடலை பெற்றிருக்கிற நாம் பண்பாட்டில் வளர்ச்சி பெற்றிருக்கிற நாட்டில் உயர்ந்த பரம்பரையில் வந்திருக்கிறோம் இந்த நாட்டில் பிறந்துள்ள மனிதர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக பண்பாட்டு பின்னணி இருக்கிறது மனித இனம் பண்பாட்டு வளர்ச்சி இவற்றை வரையறுப்பது மிகவும் கடினம் தாய் தந்தை குரு குடும்பம் மனித சமூகம் இயற்கை இவை அனைத்தையும் இறைவனாக மதிக்கும் பண்பாடு பாரத பண்பாடு உடலையே நாம் தெய்வத்தின் வீடாக கருதுகிறோம் உயிர்களாகிய நாம் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித உடல்களானது சாஸ்திரங்களில் தமிழ்ப் பாடல்களில் இறைவனுடைய இருப்பிடமாகவே கூறப்பட்டிருக்கிறது தேகோ தேவாலயப் பிரோக்தீவோ தேவ சனாதனஹா நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாம் அணிவிளக்கே இவ்வாறு உயிருக்கு உயிராய் தழைத்தவன் இறைவன் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை உணர்வதே ஆகும் நிலையற்ற மனித உடலில் நிலையான இறைவனாகவே நம்மை உணரும் வாய்ப்பை இறைவன் அருளியிருக்கிறார் மனித உடலின் மாண்பை உணர்வோமாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கே மனித உடலை பயன்படுத்துவோம் ஆக மற்றும் தொடர்பாடு எவன் கொல் உடம்பும் மிகை என்னும் குரட்பாவின் பொருளை உணர்வதற்காகவே மனித உடல் வழங்கப்பட்டிருக்கிறது உலகம் உடல் உயிர் இவற்றோடு ஒன்றிவிடாமல் உணர்வாகவே நம்மை உணர்வதற்காகவே மனித உடல் வழங்கப்பட்டிருக்கிறது மனித உடலின் அருமையை உணர்வோம் மனித உடலின் சிறப்பை வெளிப்படுத்தி நாமும் சமூகமும் துன்பமில்லாத இன்பத்தை வளர்க்க முயலுவோமாக உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்திலிருந்து விடுபடுவதற்காகவே வழங்கப்பட்டது மனித உடல் உயிர்களாகிய நாம் உள்ளத்தை பண்படுத்தி உள்ளத்திலிருந்து விடுபடுவதற்காகவே மனித உடலை பயன்படுத்துவோமாக இறைவா இவ்வறிய மனித வாழ்க்கையை வீணாக்காமல் நன்கு பயன்படுத்த அருள் புரிவாயாக இந்த உடல் உலகிற்கு நன்மை புரிந்து உள்ளத்தை பண்படுத்திக் கொள்ளட்டும் இவ்வுடல் நாட்டிற்கு பயன்படட்டும் உள்ளத்தில் அமைதியானது நன்கு உணரப்படட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய